சச்சிதானய க்ரி க்ரிணே நமோ வேதாந்திய குரவே புணே கிருஷ்ணாயலோக்கி ரந்தேல முனி சமூோத்தமசிரே பகசிரம் பிரருச்சியா சங்கர பகவத் பாதாள் விஷ்ணு சகசிரநாமத்தினுடைய பாஷ்யத்தை தொடங்கும் பொழுது தியான ஸ்லோகங்களாக சொன்ன ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் பார்த்துருக்கோம் முதல் ஸ்லோகத்திலேயே பிரம்மஸ்வரூபம் நிர்குண பிரம்மஸ்வரூபத்தை உபதேசம் பண்ணியிருக்கார் ரெண்டாவதாக சகுண பிரம்ம ஈஸ்வரனை நமஸ்காரம் பண்ணுகிறார் சாஸ்திரத்துக்கு நமஸ்காரம் பண்ணுகிறார் அந்த சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணுற குருவுக்கு நமஸ்காரம் பண்ணுகிறார் அந்த பரமார்த்த தத்துவம் ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறது என்று தன்னுடைய யதார்த்த ஸ்வரூபத்தையும் தியானம் பண்ணுறார் ஆகவே அத்வைத்த தத்துவம் ரொம்ப அழகாக இந்த முதல் ஸ்லோகத்தில் அமைஞ்சிருக்கு ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி भेद விபாகினே ஈஸ்வரன் குரு ஆத்மாங்கிற பேதம் இருக்குது ஆனால் வஸ்துதா ஒன்றுதான் விஸ்வம் பசதி காரிய காரணத்தையா ஸ்லோகத்தில் சொன்னபடி ஆகவே ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் முதல் ஸ்லோகம் மங்கள ஸ்லோகம் அடுத்தது வேதவியாசருக்கு நமஸ்காரம் பண்ணினார் அப்புறம் இந்த சஹசிரநாம ஸ்தோத்திரம் இந்த சஹசிரநாம ஸ்தோத்திரத்தில் பிரதிபாதிக்கப்படுகிற பகவான் மகாவிஷ்ணு அவரை அவர் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு அப்பேற்பட்ட விஷ்ணு நமக்கு ஏதோ வேறு மாதிரி துவைத்தமாக தெரிகிற மாதிரி இருக்குது ஆகையினால அந்த துவைத்தமாக தெரிகிற கூடிய அந்த விஷ்ணுவை நமக்கு ஆப்ஜெக்டாகவே வச்சுண்டு உண்மையிலே சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிவிஷன் கிடையாது சப்ஜெக்ட் ஆப் ஆப்ஜெக்ட் டிவிஷனே மாயா கல்பித்தம் வாஸ்தவமாக சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் கிடையாது அதுதான் உபதேசம் இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டை எங்கே இருக்கோ அங்கே சம்சாரம் கண்டிப்பாக இருக்கும் அது அந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிவிஷனையே நீக்கிறது தான் ஞானத்தினால் பாதிக்கிறது தான் பரமார்த்த உபதேசம் ஆனாலும் இங்கே ஏதோ பகவான் ஆப்ஜெக்டாகவும் பக்தன் சப்ஜெக்டாகவும் இருக்கிற மாதிரி ஒரு விவகாரம் நம்ம பண்ணுறோம் ஆகையினால எல்லோருமே மகாவிஷ்ணுவனுடைய ஸ்வரூபம்தான் கோஷுவும் சரி அமீபாவும் சரி ச ரொம்ப ரொம்ப சூக்ஷமாக இருக்கக்கூடிய சரீரத்தையுடைய ஜீவனாக இருந்தாலும் சரி ரொம்ப பெரிய திமிங்கிலம் மாதிரி யானை மாதிரி பெரிய சரீரத்த ஜீவனாக இருந்தாலும் சரி எல்லா சரீரமும் ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் அதுதான் சகசிர நாமம் சகசிரம்னா எண்ணற்றனு அர்த்தம் எல்லா முஸ்லீம் பேரும் மகாவிஷ்ணு பேர் தான் எல்லா கிறிஸ்தவம் பேரும் மகாவிஷ்ணு பேர் அமீபாவும் மகாவிஷ்ணுவோட இன்னொரு பேர் தான் ஆக சகசிரநாமம்னா எல்லா நாமங்களும் எல்லா ரூபங்களும் அந்த பரமேஸ்வரனுடைய அபிவியக்தி தான் ஆக இந்த தத்துவத்தை இதை பற்றி சகசிரநாமம் பண்ணியிருக்கார் பீஷ்மாச்சாரியர் யுதிஷ்டிரருக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறார் அது ரொம்ப பிரசித்தமாக இருக்குது பிரசஸ்தம் ஸ்தவனங்கிறார் மிகவும் விசேஷமாக புகழப்படுகிறார் இதை பற்றி இன்னொரு கதையும் இருக்குது எவ்வளோ தூரத்துக்கு எந்த கதை உண்மையோ தெரியாது அதாவது இவர் கௌடபாதா கோவிந்த பகவத் பாதாச்சாரியர்கிட்ட போய் சங்கராச்சாரியார் சொல்கிறார் நான் வியாக்கியானம் பண்ணுறேங்கிறார் உபனிஷத்துக்களுக்கு நான் பிரம்மசூத்திரத்துக்கு நான் வியாக்கியானம் பண்ணட்டுமா அப்படி கேட்குறார் அவர் சொல்கிறார் விஷ்ணு சஹசிரநாமத்துக்கு நீ முதல்ல வியாக்கியானம் பண்ணு அதை பார்த்துட்டு நான் மற்றதுக்கு நீ வியாக்கியானம் பண்ணலாமா வேண்டாமான்னு நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதாகவும் விஷ்ணு சாஸ்திரநாமத்துக்கு வியாக்கியானம் பண்ணதாகவும் ஒரு கதை இருக்குது எல்லாம் எவ்வளோ ஆத்தன்டிக் தெரியாது ஆனால் இன்னொன்று ஆதிசங்கரர் ஒரு சின்ன பொண்ணை போய் அங்கே இருக்கிற ஓல சுவடியை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னபோது முதல்ல எடுத்துகிட்டு வந்த ஓல சுவடி இது தானா விஷ்ணு சாஸ்திரநாமமாக அதனால் இவர் எழுதணும்னு நினச்சபோது ஒரு குழந்தையை கூப்பிட்டு நீ அங்கே இருக்கிற ஓல சுவடிகளில் ஏதோ ஒன்று எடுத்துன்னு வாப்பாக்கலாம் அப்படின்ன ஒன்று அவர் வந்து கொடுத்தது இந்த ஓலசுவடி விஷ்ணு சகசிரநாமம் என்றும் ஒரு சொல்லப்படுகிறது எப்படி இருந்தாலும் சரி ஆதிசங்கர் முதல் முதல்ல வியாக்கியானம் பண்ணினது வியாக்கியானம்னு சொல்லுவோம் பாஷ்யம்னு சொல்கிறோம் பிரம்மசூத்திரத்தோட கமெண்ட்ரிக்கு மாத்திரம்தான் பாஷ்யம்னு சொல்லணும் சாஸ்திரப்படி ஏன்னா சூத்திரார்த்தோ வர்ணத்தையற்ற சூத்திரம் சூத்திரானுசாரிபிகி ஸ்வபதானிச்ச வர்ணியந்தே பாஷ்யம் பாஷ்யவிதோ விதுகு அப்படின்னு பாஷ்யத்துக்கு லட்சணம் சூத்திரத்துக்கு கமெண்ட்ரி பண்ணுறதுக்கு பேர் தான் பாஷ்யம்னு பேர் மற்றத்துக்கெல்லாம் வியாக்கியானம்னு தான் பேர் ஆனால் பழக்கத்தில் எல்லாத்துக்கும் பாஷ் லலிதா சகசிரநாம பாஷ்யம் விஷ்ணு சகஸ்திரநாம பாஷ்யம் உபனிஷத் பாஷ்யம் அப்படின்னு பழக்கத்தில் வந்துடுத்தோம் இதெல்லாம் ரூடியும்போது ரூடி ரூடின்னா பழக்கத்தில் இருக்கிறது யவுகார்த்தா ரூட்யர்த்தகான்னு ரெண்டு சொல்லுவோம் பழக்கத்தில் எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கிறதுனால அது ரூட்யர்த்தம் அதுக்கெல்லாம் கிரமேட்டிக்கலாக எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுக்க முடியாது யௌகிகார்த்தம்னால் கிரமேட்டிக்கலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம் ஒரு சப்தத்துக்கு ரூட் அர்த்தம் யௌகிகார்த்தம் அப்படின்னு ரெண்டு அர்த்தம் இருக்குது இதெல்லாம் இருக்கட்டும் அவர் சொன்னார் நிருச்சியத்தை மோட்சத்துக்காக வேண்டி இதை சொல்கிறேன் ஆ சப்ஜெக்ட் மேட்டர் என்ன விஷ்ணு சகசிரநாமம் அதுக்கு என்ன பண்ணுறார் வியாக்கியானம் பண்ணுறேங்கிறார் விஷ்ணு சஹசிரநாமத்துக்கு நான் கமெண்ட்ரி வியாக்கியானம் பண்ணுறேன் எதுக்காக பண்ணுறேன்னா எல்லாருக்கும் மோக்ம் கிடைக்கணும் மறுபடியும் மறுபடியும் இந்த ஷரீர அபிமானத்தோட கஷ்டப்படக்கூடாது உடல் பற்று உலகப்பற்றிலிருந்து விடுபடுவதற்காக அகங்கார மமக்காரத்திலிருந்து விடுபடுவதற்காக நிர்மமோ நிரகங்காரா சாந்தி மதிக்சதி யான் எனது எனும் ஷருக்கருப்பான் மானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் ஆக இந்த அகங்கார மமக்காரன் நாசமாகணும் ஐக்கணும் நமக்கு இருக்கிற அகங்கார மமக்காரம்தான் நம்முடைய சம்சாரத்துக்கு காரணம் ஆகவே ஜென்ம ஜராதி சாந்திங்கிறத நான் வேறு விதமாக இன்டர்பிரட் பண்ணி சொல்கிறேன் ஜன்ம ஜ ஜராதி சாந்தியை ஜென்மம்னா பிறப்பு ஜரான்னா முதுமை சாந்தின்னு சொன்னால் விடுதலை மறுபடியும் ஒரு சரீரத்துக்குள்ளே புகர்றது கொஞ்சம் எங் யூத்தை என்ஜாய் பண்ணுறது அதுக்கப்புறம் பழையபடியும் ஓல்டேஜ் வந்துடும் அந்த ஓல்டேஜ் அனுபவிக்கிறது பெரிய விசேஷந்தான் அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா சாகனம் இது என்னத்துக்கு திரும்ப திரும்ப உடம்புக்குள்ளே என்ட்ரி பண்ணி பண்ணி வந்துட்டே இருக்கிறது அந்தந்த பாடிக்குள்ளே என்ட்ரி பண்ணினால் பன்றி குடும்பத்துக்குள்ளே என்ட்ரி பண்ணால் பன்றியோடு சேர்ந்து அதில் குஷியாக இருந்துட்டுருப்போம் அப்புறம் அதை விட்டு விளக்குற அதில் ரெண்டு குட்டி செத்து போச்சுன்னா அழுவோம் எதில் பன்றி ஃபேமிலியில் பிறந்துருந்தா அதில் ரெண்டு குட்டி செத்து போய்டும் ஓன்னு உட்காந்து கொஞ்சம் நேரம் அழுவோம் ரெண்டு நாளைக்கு சாப்பிட மாட்டோம் அப்புறம் மூணாவது நாள் பழையபடியும் சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம் மாஸ் பசுமாட்டு குட்டிக்குள்ளே போறப்போம் செடியாக இருந்தால் கூட பக்கத்தில் ரெண்டு செடியை வெட்டுறபோதே நோய் பண்ணும் இப்படி எத்தனை ஜென்மம் எடுத்தோம்னு கணக்கே இல்லை நான் எடுத்த ஜனனம் கணக் தொலையாது இப்படி பாட்டே இருக்கே ஆகையினால் எதுக்கு இத்தனை அவஸ்தப்படணும் அதனால் வேண்டாம் அப்படின்னு அதை நான் வேறு விதமாக உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா அகங்கார மமக்காரம்தான் பந்தம் இந்த இண்டிவிஜுவாலிட்டி அப்புறம் என்னது எல்லாம் மைன் மைன் என்னது என்னது அது சூக்ஷ்மாயிருக்கிற எண்ணுது ஸ்தூலமாக இருக்கிற எண்ணுது இந்த படிப்பெல்லாம் படிச்சுட்டு நான் இதை படிச்சுருக்கேங்கிறது அது மாதிரி என்ன வாழ்கிறது ஆஹா விஜயானமய அபிமானம் ஆனந்தமய அபிமானம் மனோமய அபிமானம் பிராணமய அபிமானம் ஸ்தூல சரீரமய அபிமானம் அன்னமய அபிமானம் அப்புறம் வந்து கிரகமய அபிமானம் ரிலேஷன்ஷிப் அபிமானம் இது என்ன பண்ணுறது நான் எப்பவுமே இப்படி இப்படி சரி அது வேடிக்கை பார்க்குறதுக்கான மெச்சூரிட்டியோ விஸ்தமோ இருக்கான்னு அதுவும் இல்லை வேடிக்கை பார்க்கறது தான் சாஸ்திரம் கற்றுக் உன்னையே நீ வேடிக்கைப்பார் எதுலேயுமே ஒட்டிக்காதே தாமரை இலை தண்ணீர் போல இரு பலாப்பழத்தை நறுக்கிற போது எண்ணெயை பூசின்னு பலாப்பழத்துக்குள்ளே கையை வச்சா எப்படி பலாப்பழம் ஒட்டாதோ கொடை பிடிச்சுன்றால் எப்படி வெயிலும் மழையும் மேலே படாதோ செருப்பு போட்டுண்டா எப்படி முள்ளும் பூவும் உண்ணும் பண்ணாதோ இப்படி எக்ஸாம்பிளெலாம் சொல்லியும் புரிய மாட்டேங்கிறது ஆக இதை இந்த மோட்சத்துக்காக வேண்டி உபதேசம் பண்ணுறேங்கிறார் மோக்ஷாம்ஜ்ய சித்தியர்த்தம் விஷ்ணு சகசிரநாம வியாக்கியானம் மையா கிரியதே விஷ்ணு சஹசிரநாம வியாக்கியானம் மையா இதானியம் குரோஹோ பிரசாதேன கரிஷ்யே அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அதுதான் அர்த்தம் அதில் விஷயம் சொல்லியாச்சு பிரயோஜனம் சொல்லியாச்சு இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் யார் அதிகாரின்னு தெரியும் யார் மோட்சத்தை விரும்புகிறானோ அவன்தான் அதிகாரி யாருக்கு வந்து மோக்ஷம் வேண்டும் என்று நினைக்கிறானோ அவன்தான் இதுக்கு அதிகாரி எனக்கு பீஸ் ஆஃப் மைண்டு வேணும் டென்ஷன் லெஸ் அஜிட்டேஷன் இருக்கப்படாது டென்ஷன் இருக்கப்படாது எந்த ஃபியரும் இருக்கப்படாது எந்த ஃபோபியாவும் இருக்கப்படாது அப்படின்னு நினைக்கிறவன் தான் இதுக்கு அதிகாரி குவாலிஃபைடு பர்சன் படிக்கிறதுக்கு அது நம்ம சப்ளை பண்ணிக்கணும் இனி ஸ்லோகத்தை படிப்போம் ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது முதல் ஸ்லோகம் சங்கரபாஷ்யம் இந்த முதல் ஸ்லோகம் தொடங்குகிறது ீ வைம்புத்தர்மா பாவனிஷிஷாத்தனவம் புனரேவிய வைஷம்பயனே ஜயமுனே பாவனிஷிஷா புனரேவிய ஸ்ரீ மகாபாரதம் ஒரு லட்சம் ஸ்லோகங்களே உடையது இந்த மகாபாரதம் வேதவியாசரால் எழுதப்பட்ட இத்திகாசம் மகாபாரதத்தை யார் யாருக்கு சொல்கிறான்னு அவரே சொல்கிறார் ஜனமேஜயனுக்கு வைஷம்பாயனர் சொன்னார் நம்ம சாதாரணமாக படிக்கிறபோது வைசம்பாயன உவாச்சா அப்படி தான் ஆரம்பிப்போம் ஆனால் இங்கே சங்கராச்சாரியார் ஜனமே ஜெயம் உவாச்சுன்னு எழுதுறாரு யாருக்கிட்ட வைஷம்பாயன உவாச்சு யார்கிட்ட சொன்னார் நான் வைஷம்பாயனஹா ஜனமேஜயம் உவாச்ச ஜனமேஜய்கிறது பரீட்சித்தோட பையன் பரீட்சித்து யாருன்னு கேட்கக்கூடாது பரீட்சித்து வந்து அபிமன்யுவோட பையன் அபிமன்யு வந்து அர்ஜுனனோட பையன் அர்ஜுனன் யார் பையன் குந்தி பையன் குந்தி பாண்டுவோட பையன் புரிஞ்சுக்கணும் அதில் வைஷ ஜனமே ஜெயனுக்கு நிறைய கோபம் இருக்குது அதனால் அவன் வந்து பெரிய சர்ப்பயாகங்கள்லாம் பண்ணுறான் பாகவத்தில் இந்த கதை இருக்குது இந்த ஜனமே ஜெயனுக்கு பரீட்சித்தோட குமாரனாகிய ஜனமேஜயனுக்கு வைசம்பாயனர் சொன்னது அவர் நிறைய சொல்லிகிட்டே வர்றார் சிவசகிரனாவும் மகாபாரத்து தான் இருக்குது உபமொன்னுயு முனிவர் श्री ஸ்ரீகிருஷ்ணனுக்கு உபதேசம் பண்ணது மகாபாரத்து தான் இருக்குது கிருஷ்ணன் ஸ்ரோதா வக்தா உபமன்யு ஆக அங்கே சிவசகஸ்திராமல் இருக்குது ஒரு பகுதியில் அதுவும் மோக்ஷர்மத்தில் தான் வருகிறது இந்த ஸ்ரீ மகாபாரதத்தில் நிறைய பீஷ்மர் உபதேசம் பண்ணுறார் அதில் வந்து நிறைய உபதேசத்தில் மோட்ச தர்மம்னு ஒரு பகுதி இருக்குது ரொம்ப ஸ்லோகங்கள்லாம் இல்லை ஐயாயிரத்துக்கும் சொச்சந்தான் இருக்குது ஐயாயிரம் ஸ்லோகம்தான் இருக்குது அதெல்லாம் அது முழுக்க ஒரு தரம் படிச்சு விட்டேன் முழுக்க ஒரு தரம் குரு சந்நிதியிலே படிச்சு விட்டேன் அதனால் அந்த மோக்ஷர்மத்தில் ரொம்ப அழகாக இருக்கும் கீதையில் கீதையில் கூட பார்க்க முடியாத அற்புதமான ஸ்லோகங்கள்லாம் அதில் இருக்குது அந்த மோட்ச தர்மத்தில் அதெல்லாம் இருக்கட்டும் இப்போது இங்கே என்ன சொல்கிறார் இது இதுக்கு ஒரு விஷயம் இருக்குது முன்னாடி அதாவது பாரத போர் முடிஞ்சு போய்டுறது பதினெட்டு நாளில் முடிஞ்சதுக்கு பிறகு தர்மராஜா பட்டாபிஷேகம் பண்ணி சிம்ஹாசனம் ஏறிக்கிற ஏறி விடுறார் நான் ஒரு வகுப்பில் சொன்னேன் தர்மராஜா கேட்டது சத்வகுணம்னு சொன்னேன் அர்ஜுனன் வந்து ரஜோகுணம் விதுரன் வந்து இந்த திருதராஷ்டிரன் தமோகுணம் திருதராஷ்டிரனுக்கு சனத்குமாரர் உபதேசம் பண்ண சனத் சுஜாத்தியம் அது வேதாந்த கிரந்தம் அதே மாதிரி இவர் அர்ஜுனனுக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கீதோபதேசம் பண்ணினார் இங்கே தர்ம தர்மர் சத்துவப்பிரதானமாக இருக்கிறவர் அப்படின்னு சொல்கிறோம் அதில் ஒன்று சொன்னேன் கஷ்டம் கஷ்டம் இல்லாமல் கேட்டார்னு சொன்னோம் ஆனால் பார்த்தா அவருக்கு தர்மராஜாவுக்கு யுத்தம் முடிஞ்சு சிம்ஹாசனத்தில் உட்கார்ந்த பிறகும் மனசில் ஒரு வருத்தம் இருந்தது நமக்காக வேண்டி இப்படி இத்தனை பேர் வதமாகிட்டார்களே அப்படின்னு உடனே அவருக்கு இருக்கிற மனசில் கிருஷ்ணர் சொல்லி பார்த்தார் சரி வரல அவர் அந்த மூடு அவர் கொஞ்சம் டிப்ரெஷன் மாதிரி இருந்தார் யார் தர்மராஜா பீமனுக்கு ஒரே சந்தோஷம் அதில் தர்மராஜாவுக்கு வருத்தம் இருந்தது அதனால் கிருஷ்ணர் என்ன சொன்னார் இன்னும் பீஷ்மாச்சாரியர் சமாதி ஆகலை பீஷ்மர் போகலை அங்கே படுத்துன்னு இருக்கார் அவர்கிட்ட போய் நம்ம தர்மமெல்லாம் கேட்போம் எப்போவுமே பெரியவர்கள்ட்ட தர்மத்தை சொல்லுங்கோன்னு கேட்குறது தான் வழக்கம் வீட்டுக்கு வந்தால் சினிமா பார்க்குறா என்ன ஃப்ரூட் சலாட் சாப்பிட்றையாளா அது இதையும் கேட்குறது இல்லை இதெல்லாம் நல்ல தர்மமெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்கோன்னு பெரியவாழ்கிட்ட அந்த காலத்தில் கேட்குற பழக்கம் ஏன் வரான் இருக்கான் இப்போ அப்படி இருக்கிற அங்கே பீஷ்மாச்சாரியர் ஷரதல்பத்தில் படுத்துன்னு இருக்கார் அங்கே போய் தர்மத்தை கேட்கணும்னு கிருஷ்ணர் கூட்டின்ட்டு போகிறார் தர்ம் இவரை யுதிஷ்டிரர் அங்கே போய் கேட்கும் போது அவர் ராஜ தர்மம் மோக்ஷர்மம் எல்லாம் நிறைய தர்மங்கள்லாம் சொல்கிறார் சொன்னத்துக்கு பிறகு தான் திரும்பவும் இது கேட்கப்படுறது இங்கே பாருங்க ஸ்லோகத்தில் எப்படி இருக்குது பாருங்க ஸ்லோகத்தோடய மெயின் சென்டென்ஸ் என்னென்னா யுதிஷ்டிரஹா சாந்தனவம் அபியபாஷத்தை யுதிஷ்டிரஹா யுதிஷ்டிரஹாங்கிறது தர்மருக்கு ஒரு பேர் யுதி ஸ்திரஹா யுதிஷ்டிரஹா யுத்தத்தில் ஸ்திரமாக நின்று பின்வாங்காமல் முன்னோக்கி சென்று யுத்தம் பண்ணுறத்தில் சாமர்த்தியம் உள்ளவர்னு இருக்கணும்னு சொல்லி அந்த காலத்தில் க்ஷத்திரிய வம்சத்தில் பிறக்கிற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பேர் தான் வைப்பார்கள் சாந்தமூர்த்தின்லாம் அவனுக்கு பேர் வைக்க முடியாது பராக்கிரம உக்ர பாண்டியா சுந்தரபாண்டியா அப்படி பேர் வைப்பான் ஆகவே ஒரு பேர் வைக்கிறதே அந்த க்ஷத்திரிய வம்சத்தில் எப்படி இருக்கணுமோ குழந்தைகளுக்கு அப்படி பேர் வைக்கணும் ரமேஷு இந்த மாதிரி பேரெலாம் இப்போ தான் வைக்கிறாங்க க்ஷத்ரியாளுக்கு வைக்கிற பேர் பெரும்பாலும் இந்த லேடிஸுக்கு திரௌபதி இருக்கும் பாஞ்சாலி இருக்கும் இது இல்லாதுக்கு இருக்கவே இருக்காது ராஜபாளையத்தில் போனாலே ஒரு நூறு பாஞ்சாலி ஒரு குறைஞ்சது ஒரு நூறு திரௌபதி இருக்கும் ஊரில் நிறைய பேருக்கு இன்னும் பேர் இருக்குது நகுலராஜா சகதேவராஜா பீமராஜா அர்ஜுன் ராஜா அர்ஜுன் ராஜாவே கன்ஃபியூஷன் ஏகப்பட்ட அர்ஜுன் ராஜா தர்மராஜா இன்னும் இருக்குது ராஜபாளையத்தில் இருக்காங்க வரிசையாக இருக்குது பரீட்சித்து அபிமன்யு அர்ஜுன் அபிமன்யு ராஜா அர்ஜுன் ராஜா பரீட்சித் ராஜா எல்லாம் இன்னும் அந்த பேர் இருக்குது இப்போ நார்த்லேயும் ரொம்ப இருக்குது அதிகமாக இருக்குது வடநாட்டுலேயும் இருக்குது ராஜஸ்தானில் போனாலும் இருக்குது ஆந்திராவில் போனால் இருக்குது எங்கே போனாலும் இருக்குது ஏக்கி பேர் வைக்கிற போதே யுதிஷ்டிரஹா யுத்த யுத யுத்தத்தில் அவன் துரியோதனன்னா துரிதமாக சண்டை போடுவான் வேகமாக அவனோடய ஃபோர்ஸுக்கு யாரும் ஈடு கொடுக்க முடியாது துரிதேன யுத்தம் கரோத்தி துரியோதனஹா பேர் வைக்கிறதே சண்டையில் தான் வைக்கிறது பேரே தர்ம யுத்தந்தான் இப்படி ஒரு ஒரு பேருக்குன்னு டெரிவேஷன் பார்த்தா டைம் ஆகிடும் ஆகையினால் யுதிஷ்டிரஹா சாந்தனவம் சாந்தனவம்னா சந்தனவினுடைய புத்திரன் பீஷ்மர் அவருக்கு இன்னொரு பேர் கங்கேயா கங்கா புத்திரஹா சாந்தனவம் சந்தனோகோ அபத்தியம் புமான் சாந்தனு அது வந்து ஏதோ ப்ராபமெல்லாம் வந்து சாந்தனவம் சாந்தனவம் பீஷ்மர்னு அர்த்தம் பீஷ்மரிடத்தில் யுதிஷ்டிராக சாந்தனவம் அபாஷ அபாஷத்தை பேசினார் அபியபாஷத்த நன்றாக கேட்டார் என்ன கேட்டார் அப்படின்னா தர்மா அசேஷேணு சங்கரபாஷியம் தர்மான் அப்யுதய நிஷ்ரேயச உற்பத்தி ஹேது பூதான் சோதனாலக்ஷனான் இதுதான் தர்மானுங்கிறதுக்கு விளக்கம் சங்கரபாஷ்யம் வருகிறது இதுலேயே வருது தர்மானு தர்மானுங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறார் பாருங்க அப்யுதய நிஸ்ரேயச உற்பத்தி ஹேது பூதான் சோதனாலக்ஷணான் இது தர்மத்துக்கு விளக்கம் அப்யுதயம் அப்படின்னு சொன்னால் கர்ம பலம்னு அர்த்தம் அப்யுதயம் தர்மம்னு சொன்னால் தர்மமெல்லாம் வேதத்தில் சொல்லியிருக்கு உபதேசம் பண்ணப்பட்டிருக்கு தர்மங்களை கேட்டுன்னு அர்த்தம் மிச்சம் மீதி இல்லாமல் தர்மத்தையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் கூட புனரேவ அபியபாஷத பின்னால் இருக்கு மறுபடியும் கேட்டார் அப்படின்னு இருக்கு இத்தனை நேரம் கேட்டாச்சு தர்மத்தை சொல்லியாச்சு கேட்டாச்சு ஆனால் மறுபடியும் கேட்டார் அப்படிங்கிறார் அப்யுதயம் அப்படின்னு சொன்னால் இகலோக்க சௌக்கிய பலம் அப்யுதயம் அபியுதயம்னா கர்மபலம்னு அர்த்தம் வைதிக கர்மஃபலம் அப்படின்னு அர்த்தம் அப்யுதயம் நன்றாக தோன்றுவதுன்னு அர்த்தம் நான் நல்லா பூஜை பண்ணினா எனக்கு நல்ல பலன் வரும் நான் அன்றாக ஜபம் பண்ணினா நல்ல பலன் வரும் எல்லார்டையும் நான் அன்பாக பேசினா எனக்கு நல்ல பலன் வரும் அபியுதயம்னு சொன்னாலே இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கைக்கு தேவையான ஒழுக்கமான வாழ்க்கை நல்ல என்னது நல்ல தான புத்தி நல்ல பூஜை பண்ணுறது வழிபடுறது சேவை பண்ணுறது அன்பாக இருக்கிறது கருணையோடு இருக்கிறது சுருக்கமாக சொன்னால் அமானித்வாதி குணங்கள் தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுனால தான் சத்குணங்கள்லாம் வரும் தர்மத்தை கடைப்பிடிக்கலைன்னா சத்குணங்கள்லாம் வராது அதை உண்டு பண்ணுறது தர்மங்கிறார் நற்குணங்களை உண்டு பண்ணுகின்ற அறங்களை அப்படின்னு அர்த்தம் அப்யுதய உற்பத்தி ஹேத்து பூதான் அப்யுதய உற்பத்தி அந்த உற்பத்தியை அடுத்தது இருக்குது நிஸ்ரேயசத்தை விட்டுவிட்டேன் நிஸ்ரேசத்தை விட்டு அப்புறம் சொல்கிறேன் அபியுதய உற்பத்தி ஹேத்து பூதான தர்மான் இகலோக வாழ்க்கையில் இங்கே தனம் தானியம் பசும் பகுப்புத்திர லாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயுசு இதெல்லாம் கொடுக்கும் பணம் கிடைக்கும் நல்ல விவசாயம் நல்லா நடக்கும் குழந்தைகள்லாம் நிறைய பேர் இருப்பார்கள் அவர்கள் நம்ம சொன்னதை கேட்பார்கள் அன்பாக இருப்பார்கள் நம்ம கூடவே இருப்பார்கள் அது மாத்திரமில்லை எல்லாருக்கும் ஆயுசு நல்லாயிருக்கும் வியாதி வராது சதசம்வத்சரம் தீர்க்கமாயுகு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஷடங்குகள் வழிபாடுகள் நம்ம தர்மத்துக்கு சொல்லுவோம் ரிச்சுவல்ஸ் டியூட்டீஸ் வேல்யூஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ் அதாவது ஷடங்குகள் அப்புறம் அடுத்தது என்ன கடமைகள் பொறுப்பு வீட்டில் பொறுப்பாக இருந்து ஒரு ஒருத்தரும் அவங்கவுங்க வேலையை ஒழுங்காக செய்கிறது பொறுப்பாக குடும்பத்தில் பொறுப்பாக இருக்கிறது சமூகத்தில் பொறுப்பாக இருக்கிறது எங்கேயும் எப்பவும் பொறுப்பாக இருக்கிறது அப்புறம் அடுத்தது என்ன நல்ல பாவனை எல்லோரும் இந்த சொசைட்டியே பார்த்தா ஈஸ்வரனாக பார்க்குற பாவனை அம்மாவை தெய்வமாக பார்க்கறது அப்பாவை தெய்வமாக பார்க்கறது எல்லாவற்றையும் தெய்வ பூமியை தெய்வமாக இந்த ஆட்டிடியூட்ஸ் அப்புறம் வேல்யூஸ் என்னது முதல்ல என்னது ஆசையை அளவாக வச்சுக்கிறது பொறுமையாக இருக்கிறது நம்மக்கிட்ட இருக்கிறத ஷேர் பண்ணிக்கிறது சாஸ்திரத்தை படித்து படித்து அறிவை வளர்த்துக்கிறது அப்புறம் பணிவாக இருக்கிறது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பொறாமல் இருக்கிறது இதெல்லாம் சேர்ந்து தர்மம் தர்மஹாங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் எந்த எண்ணங்கள் எந்த சொற்கள் எந்த செயல்கள் தனி அமைதிக்கும் சமூகத்தினுடைய அமைதிக்கும் காரணமாக இருக்கின்றதோ அந்த எண்ணங்கள் சொற்கள் செயல்கள் அறம் என்ற சொல்லால் தர்மம் என்ற சொல்லால் அழைக்கப்படும் தாரணாத் தர்ம இத்தியா தர்மேண விதத்திரஜாசியாரணசம்யுக்தி நிச்சய இதுவும் மகாபாரதந்தான் தாரணாத் தர்ம இத்த தாங்கிறதுனால தர்மமாக என்னத்தை தாங்கிறதுன்னா சாந்தியை சொசைட்டியில் பீஸ் பீஸை வந்து தாங்கிறது என்னென்னா அவன் டியூட்டியை தாங்கணும் பண்ணணும் இந்த ஆசிரமம் நடக்கணும்னா பீஸ்ஃபுல்லாக நடக்கணும்னா டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறோம் ஒழுங்காக க்ளீன் பண்ணி ஆகணும் பூஜை பண்ணுறோம் ஒழுங்காக பூஜை பண்ணி நான் ஒழுங்காக க்ளாஸ் எடுத்தாகணும் ஆஃபீஸில் சரியாக வேலை நடக்கணும் இத்தனையும் ஒழுங்காக நடந்தால் அதுக்கு பேர் தர்மம்னு பேர் இது காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம மைண்ட் அலர்ட்டாக வச்சுண்டு பண்ணிகிட்டே இருக்கணும் அதுக்கு தான் காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணிகிட்டே இருக்கிறது தப்பான வழியில் போகாமல் சரியான வழியில் போகட்டும்னு யஹா நகா தியஹா தர்ம மார்க்கே பிரச்சோதயாத் தத்து வரேண்ணியம் தீமஹி தர்ம மார்க்கத்தில் போயின்ண்டே இருக்கணும் அலர்ட்டாக இருக்கணும் கொஞ்சமாக இருந்தால் இந்த பக்கம் போயிடும் ஆகையினால இந்த தர்ம சப்தத்துக்கு அர்த்தம் ஆனால் சங்கராச்சாரியர் என்ன சொல்கிறார் பார்ப்போம் நான் உங்களுக்கு புரியறதுக்காக முதல்ல இதை சொல்லிவிட்டேன் இது என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் சங்கராச்சாரியர் என்ன சொல்கிறார் தர்மான் அப்படின்னா என்ன அர்த்தம் அதெலாம் இன்ட்ரெஸ்டூல் அவருக்கு என்னென்னா எல்லோரும் ஹை லெவலில் இருக்கான் புரிஞ்சுப்பான்னு நினச்சின்னு சொல்லிட்டு போகிறார் நம்ம இது பிகினிங்லேருந்து நிறைய சொல்ல வேண்டியிருக்கு அபியுதய நிஸ்ரேயச உற்பத்தி ஹேத்து பூதான் தர்மானு ஹேத்து பூதான் தர்மானங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறார் அடுத்தது நிஸ்ரேயஸ் நிஸ்ரேயஸ்னா என்னன்னா இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிற சுகமெல்லாம் பூர்ணமானது கிடையாது இது எல்லாம் என்னது நான் நல்ல கடலை சாப்பிட்டுருக்கிற போது ரெண்டு பூச்சி கடலை வந்து சேர்ந்துடும் அருமையாக குருதை அனுபவிச்சுட்டு இருக்கிற போதே சனி புத்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஆகையினால என்ன பண்ணுறது அதனால் இதெல்லாம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்காது வீட்டில் ரெண்டு பேர் சாஸ்திரம் சொன்னால் மூணு பேர் சாஸ்திரத்துக்கு எகெயின்ஸ்ட்டாக இருப்பாள் ஆகையினால என்ன பண்ணுறது இது சங்கராச்சாரியர் இது சொல்கிறாங்க எத்தனையோ பிசி எல்லாம் சொல்கிறாங்க இந்த மகாபாரத்தை பற்றி அதெல்லாம் நான் கால விஷயத்துக்கெல்லாம் போகலை ஹிஸ்டரிக்கெல்லாம் போகலை அந்த காலத்தில் இருந்திருக்குங்கிறது நன்றாக தெரிகிறது இதெல்லாம் வந்து நம்ம இந்த ஊர் எஜுகேஷனில் இப்போ இருக்கே இதெல்லாம் வரத்துக்கு முன்னால் இருந்த காலம் தானே இது அப்யுதய நிஷ்ரேயஸுனா மோக்ஷம்னு அர்த்தம் அப்யுதயம்னு சொன்னால் தர்மார்த்த காமம்னு அர்த்தம் புண்ணியம் பொருள் இன்பம் அப்யுதயா ஈஸ் ஈக்குவல் டு அர்த்த காமஹா தர்ம தர்மனா புண்ணியம் புண்ணியத்து அதாவது தர்மங்கிறது வந்து புண்ணியத்தோட பலனுக்கு அதாவது புண்ணிய செயல்களுக்கும் தர்மஹான்னு பேர் அந்த செயல்களுடைய பலனுக்கும் தர்மஹான்னு பேர் கர்மா மாதிரி அதாவது செயல் புரியறத்துக்கும் வினையும்போம் செயலின் விளைவுக்கும் எல்லாம் வினை அப்படிங்குறோம் ஆனால் அங்கே என்ன அர்த்தம் வினை பயன் நல்வினை பயன் சம்ஸ்கிருதத்துலேயும் கர்மாவுக்கு அப்படி தானே சொல்கிறோம் கர்மாவுக்கு ஆக்ஷன்னும் சொல்கிறோம் கர்மாவோட ரிசல்ட்டுக்கும் கர்மான்னு தான் சொல்கிறோம் சஞ்சித்தம் கர்ம ஆகாமி கர்ம பிராரப்தம் கர்ம அது மாதிரி தான் இங்கே தர்மசப்தமும் இதை பற்றி மூவாயிரத்தி முந்நூற்றி சூத்திரம் இருக்குது பூர்வ மீமாசா வால்யூம் இருக்குது தலஹானி புஸ்தகம் தர்ம மீமாசா ரொம்ப வருஷம் ஆகாது பதினஞ்சு வருஷம்தான் ஆகும் படித்து முடிக்கிறதுக்கு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் படிச்சுட்டே இருந்தா அனத்தியனத்தை விட்டுவிட்டோம் அது ஜெய்மினி மகர்ஷி சூத்திரம் எழுதி சாபர பாஷ்யம் எழுதி பட்டபாஸ்கரர் எழுதி ஏகப்பட்டதில் குமாரில் பட்டர் எழுதி இதை படித்து சொல்கிறதுக்கு ஆள் வேணும் அதை கேட்குறதுக்கு ஸ்ரோதா வேணுமே பக்தா ஸ்ரோதாஜ துர்லபான் சரி அப்புறம் அடுத்தது நிஷ்ரேயஸ் சொன்னால் இதெல்லாம் வேண்டாம் மோட்சத்துக்கு போகிறது ஆக இதெல்லாம் எக்ஸ்ட்ர்த்த தர்மார்த்த காமம் நிஸ்ரேயஸுங்கிறதுக்கு நிதராம்ஸ்ரேயா அதுக்கு பேர் மோட்சா சங்கராச்சாரியர் அடிக்கடி இந்த வேர்டை யூஸ் பண்ணுறார் அப்யே அபியுதய நிஸ்ரேயச உற்பத்தி ஹேது கொடுக்கக்கூடியது வேத பிரமாணங்கிறதுக்காக சொல்லுவார் இங்கே தர்மான்ங்கிறார் ஏன்னா தர்மத்தையே நாம் நிஷ்காமமாக அனுஷ்டானம் பண்ணினா சித்த சுத்தி ஞானப் பிராப்தி மோக்ஷம் தர்மத்தையே சகாமமாக பண்ணினால் அர்த்தகாம பிராப்தி தர்மம் வந்து என்ன பண்ணுறது சம்யோக பிருத நியாயம்னு ஒரு நியாயம் மீமாசால் நீ இதை வந்து இதுக்கும் உபயோகப்படுத்தலாம் அதுக்கும் உபயோகப்படுத்தலாம் இந்த பணத்தை எடுத்து சென்ஸ் ப்ளஷருக்கும் உபயோகப்படுத்தலாம் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி புண்ணியம் பண்ணுறதுக்கும் உபயோகப்படுத்தலாம் அது மாதிரி இந்த இந்த புண்ணியத்தை எல்லாம் நீ உலக விஷயத்தை அடையிறதுக்கும் யூஸ் பண்ணலாம் மோட்சத்தை அடையறத்துக்கும் உபயோகப்படுத்தலாம் சம்யோக பிருதத்வ நியாயம்னு பேர் மீமாம்சா நியாயம் இது இரண்டுக்கும் யூஸ் பண்ணலாம் ஆனால் ரெண்டுக்கும் தர்மம் வேணும் அறமில்லாத பொருள் அறமில்லாத இன்பம் பயனற்றது எல்லாம் தர்மத்தை சார்ந்தே இருக்கணும் என்னது சொல்கிறோமே ஆச்சார பிரபவோ தர்மோ தர்மசிய பிரபு அச்சுதா தர்மம் வந்து ஆச்சாரத்தை உடையதுன்னர் ஆச்சார பிரபவோ தர்ம தர்மஸ்ய பிரபு அச்சுதா ஆக அச்சுதனை சார்ந்திருந்து தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணுங்கிறது ஆச்சாரத்து மூலமாக தெரியும் சரி அது மா நிஸ்ரேயஸுன்னா மோக்ஷான்னு அர்த்தம் உற்பத்தினா அர்த்தம் அப்யுதய நிஸ்ரேயச உற்பத்தி ஹேத்து பூதான் அதை தோற்றுவிப்பதற்கு காரணமாக இருக்கிறது இந்த தர்மங்கிறது கண்ணுக்கு தெரியாது அது சொன்னதெல்லாம் ஒழுங்காக நம்ம பண்ணிகிட்டே வந்தோம்னா அது அதிருஷ்ட சக்தியை உண்டு பண்ணி கண்ணு முன்னால் எல்லாத்தையும் நிறுத்தும் வேணுங்கிற அர்த்தம் வரும் வேணுங்கிற காமம் வரும் அர்த்த காம பிராப்தி கிடைக்கும் காமஹான்னு சொன்னால் விஷய அர்த்தான்னு சொன்னால் விஷயங்கள் விஷயாக விஷய சுகம் ஆப்ஜெக்ட் சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தால் SENSE சென்ஸ் ப்ளெஷர் வேணுமே சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் தேர் SENSE சென்ஸ் ப்ளெஷர்னா சென்ஸ் SENSE இருக்கணும் சென்ஸ் ப்ளெஷரும் இருக்கணும் சென்ஸ் ப்ளெஷரை என்ஜாய் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டியும் இருக்கணும் உடம்புல சக்தியும் இருக்கணும் அன்னவான் பவத்தி அன்னாதோ பவத்தின்னு எல்லாமே தகராறு இதில் உருப்படியாக இது நாளைக்கு இருக்கும் அது அதுக்கு ஒரே ஜானம் எல்லாம் க இதெல்லாம் சக்தியெல்லாம் போயிடும் அதனால தான் மோட்சமே வச்சுருக்கு சாஸ்திரத்தில் ஆ உற்பத்தி ஹேத்து பூத்தான்னு இன்னொரு பதம் போட்டார் சோதனாலக்ஷணான் சோதனாலக்ஷணார்த்தோ தர்ம மீமாசா சூத்திரம் சத்தியம் வத தர்மஞ்சர சுவாத்தியன்மா பிரமதா ஸ்ரத்தயா தேஜம் இதெல்லாம் இருக்கு இல்லையா சுவாத்தியாய பிரவச்சனாபிய பிரமதித்தவியம் இதெல்லாம் சோதன சோதனைன்னா இதச்செய் இதாதே நான் நிறம் வதேத் நாகும் சமஷ்ணீயாத் நிரியமுபேஜாத் இது வேதவாக்கியம் இதெல்லாம் நீ பண்ணாதே கள் சாப்பிடாதே கள் குடிக்காதே நம் ஆகும் சமஷ்ணீயாத் விரும்பாதே நஸ்ரீயமுபேயாத் இதில் நிஷேத வாக்கியங்கள் விதி வாக்கியங்கள் நிஷேத வாக்கியங்கள் சாஸ்திரம் முழுக்க இதுதான் இருக்கு செய்தக்க அல்ல செய்யக்கெடும் செய்தக்க செய்யாமையாலும் கெடும் செய்வினை அறிவான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் குழல் இந்த குரலை யாராவது படிச்சிருப்பானா ஒழுங்கா இந்த திருக்குறள் எவ்வளோ அழகாக இருக்குது திருக்குறளே தெரியாது செய்வினை அறிவான் செயல்வரை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் குழல்கிறார் இது இதோட ரொம்ப கனெக்ஷன் சொல்ல மாட்டேன் ஒரு பெரியவன் எப்படி வேலை செய்கிறான்னு பார்த்து அதை கற்றுண்டு வேலை செய்யுங்கிறார் திருவள்ளுவர் மகான்கள் எப்படி செய்கிறார்கள்ங்கிறத பார்த்து எத்தாச்சரத்தை சிரேஷ்டா தத்ததேவே தரோஜனஹா நாங்கள்லாம் என்ன கற்றுண்டோம் அப்பா பண்ணுறதை பார்த்து பார்த்து தான் கற்றுண்டோம் வீட்லெலாம் அப்பா அம்மா எப்படி இருக்காங்கன்னா அதுதான் நமக்கு ரோல் மாடல் ஃபஸ்ட்டு ரோல் மாடலே அப்பா அம்மா தான் இப்போ போய் இதெல்லாம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் க கேம்ப் போட்டால் கற்றுக் கொடுக்க முடியும் எத்தனை கோடி கொடுத்தாலும் இது வருமோ அந்த ஏஜில் படிக்கிற மாதிரி வருமா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போகலாம் கோடி கோடியாக ரூபா வேணாலும் கொடுக்கலாம் அந்த ஏஜை கொண்டு வர முடியுமோ அந்த மெச்சூரிட்டி மைண்டை கொண்டு முடியுமோ அந்த மாதிரி ஃப்ரெஷ் மைண்டை கொண்டு முடியுமோ என்ன தான் ரெஃப்ரெஷர் கோர்ஸ் நடத்தினாலும் குழந்தையில் சொல்லித்தரத்துக்கு ஈடு இணை கிடையாது கிடையாது கிடையேவி கிடையாது அதனால தான் அந்த வயசில் எல்லாம் சொல்லி கொடுக்கணும் மிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அவ்வளோதான் அது ஒரு ஸ்லோகம் உண்டே மாதா சத்ரு பிதா வைரி ஏன பாலோ ந பாடிதா நஷோபத்தை சபா மத்தியே ஹம்ச மத்தியே பகோய்தா ஒரு ஸ்லோகம் அதாவது இந்த குழந்தையாக இருக்கிறபோது அப்பா அம்மா ஒழுங்காக சரியாக சொல்லி கொடுக்கலன்னா அந்த அப்பா அம்மா அவனுக்கு பரமசத்ருவான் மாதா சத்ரு பிதா வைரி ஏன பாலக நான் பாடித்த எந்த அப்பா அம்மா சரியாக குழந்தைகளுக்கு டீச் பண்ணலையோ அந்த அப்பா அம்மா அந்த குழந்தைக்கு சத்ரு வைரி விரோதி சத்ரு ரெண்டும் ஒன்று தான் வா சப்தத்தை மாற்றி நசோபத்தே சபா மத்தியே அந்த குழந்தைகள்லாம் சோபிக்காதான் சபையில் எப்படி இருக்குமான்னா அன்னபட்சி கூட்டத்துக்கு நடுவில் கொக்கு மாதிரி இருக்குமாம் பாவம் ஹம்சபத்திய இது ரெண்டு இந்த உதாரணம் புரியறதுக்கே பார்த்தா தானே தெரியும் ஹம்ச மத்தியே பகோயத நான் இது எல்லாம் இடையில் சொல்லியிருக்கேன் சோதனாலக்ஷணான் சாஸ்திரன்னு சொல்லியிருக்கோம் நம்ம மனம் போன போக்கில் தர்மத்தை நிர்ணயம் பண்ண முடியாது சாஸ்திரம் இது வந்து இந்த இந்த வர்ணத்துக்கு இது சாமானிய தர்மம் இது விசேஷ தர்மம் இது விசேஷ தர்மத்தில் தான் வர்ண தர்மம் ஆசிரம தர்மம் வரும் சாமானிய தர்மத்தில் வர்ண தர்மம் வராது சாமானிய தர்மம் வந்து எல்லா வர்ணத்துக்கும் எல்லா ஆசிரமத்துக்கும் பொதுவான தர்மத்துக்கு பேர் சாமானிய தர்மம் அந்தந்த ஆசிரமத்துக்கு அந்தந்த வர்ணத்துக்குள்ள தர்மங்கள் விசேஷ தர்மங்கள் என்று அழைக்கப்படும் இவ்வாறு தர்ம நிர்ணயம் செய்யப்படுகிறது ஆகையினால்தான் புத்தர் வந்து சாமானிய தர்மமே போரும் விசேஷ தர்மம் வாண்டான் அப்புறம் அதில் பெரிய குழப்பம் வந்தது திரும்பவும் திரும்பவும் சரி பண்ண வேண்டியிருக்கு என்ன பண்ணுறது ஆ சோதனாலக்ஷணான் அதாத்தோ தர்ம ஜிஜாசா சோதனாலக்ஷணார்த்தோ தர்ம வேதோ அகிலோ தர்ம மூலம் சுவாத்தியோத்தே தவியா இதெல்லாம் பூர்வீமாம்சா சூத்திரம் அதாத்தோ தர்ம ஜிஜாசா அத்த பிறகு வேத அத்தியாயன அனந்தரம் VINA ANUSHTHANAM ஜானம் வினா அனுஷ்டானம் பண்ணுறது அசக்கியம் நான் இந்த பாஷியம் முழுக்க பார்க்கல சொல்கிறேன் அத்த அதுன்னு சொன்னால் வேத மந்திரங்களை மனப்பாடம் செய்த பிறகு வேதமந்திரங்களை மனப்பாடம் செய்த பிறகு மந்திரங்களுக்கு அர்த்தம் தெரியவில்லை என்றால் பயனில்லை என்ற காரணத்தினால் அர்த்தத்தை தெரிந்து கொள்வதற்காக தர்ம தர்மத்தை ஜிக்யாசா விசாரம் கர்த்தவ்யா செய்ய வேண்டும் வேத மந்திரங்களை மனப்பாடம் செய்த பிறகு மந்திரங்களுக்கு அர்த்தம் தெரியாமல் அனுஷ்டானம் செய்ய முடியாது என்கின்ற காரணத்தினால் அந்த தர்ம சாஸ்திரத்தை தர்மத்தை நன்கு விசாரம் செய்ய வேண்டும் ஜிக்யாசாவுக்கு விசாரம்னு அர்த்தம் அதாத்தோ தர்ம ஜிக்யாசா இது முதல் சூத்திரம் பிரம்மசூத்திரத்தை இதையும் கம்பேர் பண்ணுங்க தெரியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதாத்தோ பிரம்ம ஜிக்யாசா சங்கராச்சாரியர் அசங்கிறதுக்கு சாதன சதுஷ்டய சம்பத்தி அனந்தரம்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார் சாதன சதுஷ்டய சம்பத்திக்கு பிறகு கர்மத்தினால் பிரயோஜனம் இல்லை என்பதால் பிரம்ம விசாரத்தினால்தான் பிரயோஜனம் மோக்ஷம் ஏற்படும் என்பதால் பிரம்ம விசாரம் செய்ய வேண்டும் அங்கே அப்படி அர்த்தம் பண்ணுறோம் அது முதல்ல என்னதுன்னா முதல்ல ஜிக்னாசாதிகரணம் முதல்ல அந்த அந்த என்னென்னா விசாரம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறது அதுக்கு பெரிய பெரிய கேள்வி ஆரம்பிக்கணுமா விசாரத்தை ஆரம்பிக்கலாமா வேண்டாமான் விஷய பிரயோஜனம் இல்லை விசாரம் தேவையில்லைங்கிறான் பூர்வபக்ஷி நம்ம என்ன சொல்கிறோம் விஷய பிரயோஜனம் இருக்குது விசாரம் தேவைன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணாதான் டிஸ்கஷனே ஸ்டார்ட் ஆகும் முதல்ல டிஸ்கஷன் தேவையாக இல்லையான்னு டிஸ்கஸ் பண்ணி ஆகணும் அதுக்கப்புறம் டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகும் டிஸ்கஷன் நீடட் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணாமல் டிஸ்கஷனே ஸ்டார்ட் ஆகாது அப்புறம் டிஸ்கஷன் சரி டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணதுக்கு பிறகு அடுத்தது என்னென்னா அங்கே பிரம்ம லட்சணம் இங்கே தர்ம லட்சணம் அங்கே பிரம்ம லட்சணம் பூர்வ உத்திரமியம்சால் என்ன ஜென்மாத்தியஸ்தா பிரம்ம எது இந்த ஜகத்துக்கு காரணம் பிரம்மா சொல்லியிருக்கு இங்கே என்னென்னா சோதனாலக்ஷணார்த்தோ தர்ம அங்கே மூணாவது சூத்திரம் சாஸ்திர யோனித்வாத் நமக்கு தெரியும் சாஸ்திரந்தான் பிரமாணம்னு இங்கேயும் வேதோ கிலோ தர்ம மூலம் அங்கே அப்புறம் தத்துவ சமன்வயாத் அங்கே அப்புறம் இங்கே வேத அத்தியனம் பண்ணணும் அப்படின் ரொம்ப அழகு அதாவது ஒருத்தன் கேட்குறான் இதெல்லாம் அடிக்கடி வகுப்பில் நான் சொல்லியிருக்கேன் அதாவது மந்திரத்தெல்லாம் முதல்ல மனப்பாடம் பண்ணுப்பா திருக்குறளை மனப்பாடம் பண்ணு இப்படின்னு சொல்கிறேன் நான் எல்லாத்தையும் இதுக்காகவே சொல்கிறேன் திருக்குறளோட சொல்கிறேன் திருக்குறளை மனப்பாடம் பண்ணணும் எதுக்கு சுவாமி மனப்பாடம் பண்ணணும்னு மனப்பாடம் பண்ணி அர்த்தம் சொன்னால் உனக்கு புரியும் திடீர்னு ஊழையும் உப்பக்கங்காண்பரும்பர் அப்புறம் ஊழல் பெருவலி யாவுளேம்பர் உனக்கு ஒரே குழப்பம் வந்துடும் இங்கே ஊழியலில் ஒன்று சொல்லியிருக்கும் அங்கே ஒரு இன்னொரு இடத்துல இன்னொன்று சொல்லியிருக்கும் முயற்சிங்கிற அதிகாரத்தில் ஒன்று சொல்லுவார் ஊழுங்கிற போது ஒன்று சொல்லுவார் அங்கே நாற்பது குரல் இருக்கும் இங்கே பத்து குரல் இருக்கும் நீ பத்து குரலை பிடிச்சி பேப்புறோம் நாற்பது குரலை கோட்டை விட்டுருவேன் ஆ திருக்குறளை முதல்ல மனப்பாடம் மண்ணுப்பான்னா எதுக்கு சுவாமியும் மனப்பாடம் மண்ணணும்னா மனப்பாடம் தான் உனக்கு அர்த்தம் சொல்லித்தரத்துக்கு எனக்கு சௌரியமாக இருக்கும் உனக்கு சௌரியமோ இல்லையோ எனக்கு டீச் பண்ணுறதுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும்னர் குரு சரி அப்படி அர்த்தம் சொல்லி இப்போ என்ன ஆக போகிறது எப்படின்னா அர்த்தம் சொன்னால் தான் நீ வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியும்னு ஃபாலோ பண்ணி இப்போ என்ன போகிறதுன்னா அப்போ தான் நீயும் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் உன்னை சுற்றி அத்தனை பேரும் நிம்மதியாக இருப்பான் எல்லோரும் அமைதியாக ஆனந்தமாக வாழ வேண்டுமென்றால் எல்லோரும் அறத்தை கடைபிடிக்க வேண்டும் இந்த நாட்டில் எல்லோரும் அமைதியாக வாழ வேண்டும் என்றால் கான்ஸ்டியூஷனை எல்லோரும் ஒபே பண்ணி ஆகணும் யாரா மறுக்க முடியுமா இன்க்ளூடிங் ப்ரைம் மினிஸ்டர்லேருந்து எந்த சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் சரி எல்லோரும் கான்ஸ்டியூஷனை ஒபே பண்ணி ஆகணும் அதுக்குத்தான் கோர்ட் இருக்கு ஜட்ஜு இருக்கார் இந்திய அரசியல் சட்டத்தை எல்லோரும் கடைபிடிச்சாகணும் அது மாதிரி சாஸ்திரங்கள் நம்முடைய வேத சாஸ்திரங்கள் இதுவாவது கவுர்மெண்ட்டு கிரியேட் பண்ணது நம்ம சாஸ்திரங்கள்லாம் ரொம்ப அதிருஷ்ட சக்தியை உடையது ஆகவே தர்மான் எல்லாரும் மனசுக்கு சாந்தியாக அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் அனைவரும் அமைதியாக வாழ வேண்டும் என்றால் அறத்தை கடைபிடிக்க வேண்டும் அறத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றால் அறத்தை பற்றிய அறிவு வேண்டும் அறத்தை பற்றி அறிவு வேண்டுமென்றால் அதனுடைய விளக்கங்களை அறிய வேண்டும் விளக்கத்தை அறிய வேண்டுமானால் அதன் இந்த நூல்களை முற்றிலும் மனப்பாடம் செய்ய வேண்டும் இது நம்ம தேசம் திருக்குறளை நீ வந்து சும்மா அங்கங்கே புஸ்தகத்தை வச்சுட்டு மெயின்டெயின் பண்ண முடியாது அதெல்லாம் உனக்கு மனப்பாடமாக இருக்கணும் அப்போத்தான் உனக்கு அவசரத்துக்கு அது வர முடியும் இல்லாட்டி நீ போய் ஜோசியங்கிட்ட தான் பரிகாரம் பண்ணின்னு உட்காந்துருக்கணும் பேசாமல் இடுக்கன் அழியாமைய பத்து தடவை சொன்னேன்னா போகுமா போகாதா உட்காந்தங்க சொல்லு சுவாமிக்கு முன்னால் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் மடுத்த வாயெல்லாம் பகடன்னான் உற்ற இடுக்கன் இடர்பாடு உடைத்து இன்னாமை இன்பம் என கொளின் ஆகுந்தன் ஒன்னார் விளையும் சிறப்பு இது எங்கே இருக்குதுன்னு கேட்குறான் திருக்குறளில் தான்ப்பா இருக்குது தமிழ் திருநாடு தன்னை பெற்ற தாயன்று கும்பிடடி பாப்பாண்டார் பாரதியார் அமிழ்தனும் அமிழ்தினும் இனியதடி பாப்பா இது ஆண்டோர் தேசமடி பாப்பா இந்த பாட்டெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கணும் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் கொண்ட தமிழ்நாடு இது ஒன்று தெரியும் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் கொண்ட தமிழை படிக்காத தமிழ்நாடு தமிழக மக்கள் ஆஹா சோதனாலக்ஷணான் சோதனாலக்ஷணம்னா என்னர்த்தம் சோதன அந்த தர்மத்துக்கு லட்சணம் என்னென்னா சாஸ்திரம் சொல்கிறது வேத மாதா உபதேசிக்கிறார் வேத மாதா பிரச்சோதயந்தி பவனே திஜாத்தா தினந்தோறும் பிராமணன் சொல்கிறான் உத்தமே சிவிூமூர்மணேஜாவிக்கமய மாதோதய பவனே டுஜாத்தயு ப்றிவிய மிரமலோக்கம் மகானாரணோபுதாவது அதாவது இந்த ஜபம் பண்ணி முடித்த உடனே பிரார்த்தனை பண்ணுறான் காயத்ரி ஜபம் பண்ணி முடித்ததுக்கு பிறகு காயத்ரி தேவிகிட்ட பிரார்த்தனை பண்ணுறான் உத்தமே ஷிரே தேவி வேதத்தோட உச்சியில் இருக்கலாம் பூம்யாம் பர்வத்த மூர்த்தனி இந்த பூமியில் எப்படி மலை உச்சியில் இருக்கியோ பிராமணேப்போ பியூஜாத்தா எங்கள் அனைவருடைய எங்கள் அனு பிரார்த்தனையோடு கச்ச தேவி யதா சுகம் இத்தனை நேரம் ஜபம் பண்ணிவிட்டு அனுப்புறானாங்க மற்றவங்களுக்கெல்லாம் போய்கள் ஒரு மாதிரி யதா சுகம் ஸ்தூதோமயா வரதா வேதமாதா அம்மா தாயே என்னால் நீ ஸ்தோத்திரிக்கப்பட்டாய் வணங்கப்பட்டாய் பிரச்சோதயந்தி எங்களை நல்ல வழியிலே நீ செலுத்துகிறாய் பவனே திஜாதா இரு பிறப்பாளர்களாகிய எங்களை நீ நல்ல வழியிலே செலுத்தி கொண்டிருக்கின்றாய் நாங்கள் பிறருக்கு எல்லோருக்கும் வழிகாட்டுறவை எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கணும் சமூகத்துக்கே வழிகாட்டக்கூடிய பொறுப்பில் இருக்கிறவன் எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கணும் அதுதான் சொல்லுகிறது அதனால் அப்படி பண்ணி நான் அது மாத்திரம் இல்லை பவனே த்விஜாத்தா ஆயுஹு பிருத் பிருத்திவியாம் ஆயுஹு பிருத் ஆயுஷ் பிருத்திவியான் திரவிணம் பிரம்மவர்ச்சசம் மஹ்யந்தத்வா பிரஜாத்தும் பிரம்மலோக்கம் இந்த பிருத்திவியம் இந்த மண்ணில் இந்த உடம்பில் நான் வாழ்கிற போது ஆயுசை கொடுக்குற திரவிணம் செல்வம் பிரம்மவர்ச்சஸ் அறிஒளி மஹ்யந்த அதுக்கப்புறம் என்னென்ன பிரஜாத்தம் பிரம்மலோகம் நல்ல குழந்தைகளையும் கொடுத்து பிரம்மலோகத்தை மோட்சத்தையே கொடுக்குறா இந்த காயத்ரி தேவி இன்னும் நிறைய இருக்குது மந்திரங்கள்லாம் ௌ ஆயா வரதாவி அக்ஷரம் ப்ரமசம்மித் ஞந்தசா மாத இதம் ப்ரமஜுஷே எதன்நாத் குருபாஹிராத் குரு பதராச்சியே மகாவி சன்தா விரஸ்வத்தியர் சொல்ல ஆரம்பித்தா எண்டே இல்லை முடிச்சுடுவோம் இது சோதனாலக்ஷணான் அந்த தர்மானுக்கு இவ்வளவு நேரம் விளக்கம் இந்த ஸ்லோகத்தில் தர்மானுருக்கு இல்லையா அதுக்கு சங்கரபாஷ்யம் அப்யுதய நிஸ்ரேயச உற்பத்தி ஹேத்து பூதான் சோதனாலக்ஷணான் இத்தியர்த்தா அவ்வளோதான் தர்மானுங்கிறதுக்கு மீனிங் சொல்கிறார் அவர் அப்யுதய நிஸ்ரேயச உற்பத்தி பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கிற வேதங்களில் வேத சாஸ்திரங்களில் உபதேசிக்கப்பட்டிருக்கிற தூண்டி இதை செய்யு வேதம் ஆணையிடுறது பிரபு கட்டளை இடறது வேதம் வேத புருஷன் கட்டளை இட்றார் இதை பண்ணு இதை பண்ணாதே அப்படின்னொன்னே இவன் ஒபே பண்ணுறான் இம்ப்ளிசிட்லி ஒபே வேதத்தை நான் கேட்குறேன் வேதத்துக்கு கட்டுப்பட்டவன் அதுதான் வழக்கத்தில் சொல்கிறான் உன் என்ன பெரிய வேத வாக்கோ அப்படின்னா என்ன அர்த்தம் வேத வாக்குக்கு எல்லோரும் கட்டுப்பட வேண்டும் என்ற அர்த்தத்தில் தான் சொல்கிறோம் அஹ வேதவாக் அப்படி அது மாத்திரமில்லை அசேஷேண அசேஷேணா நிறைய கேட்டாச்சு நிறைய சொல்லிவிட்டார் பீஷ்மரும் படுத்துண்டே இத்தனை நேரம் சொல்கிறார் அவர் எப்படி சாப்பிட்டாரோ போகும் அத்தனை நேரம் அம்புல வேறு படுத்துட்டுருக்கார் யோசிச்சு பாருங்க கற்பனை இது ஃபிலசாஃபிக்கலாக என்ன அர்த்தம் சொல்லுவாங்களோ தெரியாது யோசிக்கலாம் அம்பில் படுக்கையில் படுத்துன் இருக்கார் ஆயிரம் ஸ்லோகம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இவன் எழுநூறு ஸ்லோகத்துக்கு கேள்வி கேட்குறான் எப்படி கிருஷ்ணர் வந்து அந்த யுத்த பூமியில் அத்தனை நேரம் ஸ்லோகம் சொல்ல வரைக்கும் அவெல்லாம் சாப்பிட்டுருந்தானா குதிரை என்ன சாப்பிட்டுருந்தது எல்லாம் கேள்வி கேட்குறான் சங்கராச்சாரியார் சொன்னார் அங்கே கொஞ்சம் சொன்னது ஏழு நிமிஷம் கூட இருக்காது வேதவியாசர் எழுநூறு ஸ்லோகத்தில் எழுதிட்டு வார்னு அழகாக அவரே சொல்கிறார் இந்த கேள்வியெல்லாம் வரும்னு ஏற்கனவே தெரியும் அதாவது ஏன் வந்து அர்ஜுனனுக்கு சொன்ன கேள்வி ஏன் அர்ஜுனுக்கு சொன்னார் ஏன் பீமனுக்கு சொல்லலை இதெல்லாம் கேள்வி பூஜ்ய ஸ்ரீ சுவாமிஜி சொல்லுவார் தயானு சுவாமிஜி சொல்லுவார் துரியோதனம் கேட்டிருந்தா துரியோதனுக்கும் சொல்லியிருப்பார்ப்பா துரியோதன உவாச்சா வந்திருக்கும் யார் கேட்குறானோ அவனுக்கு தான் சொல்ல முடியும் கேட்க அவனை என்ன ரோட்டில் பிரச்சாரம் பண்ணுறதா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் இங்கே வாருங்கள் யார் கேட்குறானோ அவனுக்கு வந்து சொல்லித்தர்றது தான் உபதேசம் ஆகா அசேஷேன அசேஷேனா கார்ட்னியேன ஆச்சாரியருடைய வியாக்கியானம் கார்ட்னியேனா முழுமையாகன்னு அர்த்தம் மிச்சம் மீதி இல்லாமல் கொஞ்சம் கூட விந் விட்டு போகல சொன்னார் அசேஷேன ஸ்ருத்வா அதோட போட்டுக்கணும் ீஷமமுகத்தர்மாவா் தர்மத்தையெல்லாம் கேட்டபிஹ் கேட்டுவிட்டு அசேஷேணர்மா பூர்ணமால்லாம் கேட்ட பிஹ் அது மாத்திரமில்லை பாவனச்சாவன பாவன பயக்க சர்வசகா சர்வசகாக்கு மீனிங் என்ன சர்வப்பிரகாரை எது சங்கரபாஷ்யமும் அது வந்து போல்டு லெட்டரில் இருக்குது பாருங்கோ தெரியும் சர்வப்பிரகாரை அதாவது தர்மங்களெல்லாம் கேட்டாராம் அது விசேஷமாக சொல்கிறார் பாவனானி இன்றைக்கும் விஷ்ணு சகசிரநாமம் சமஸ்த பாபக்ஷயத்துக்காக வேண்டி பாராயணம் செய்யப்படுகிறது ஒரு பிராயஷ்சித்த கர்மத்துக்கு தினந்தோறும் உபயோகப்படுத்தப்படுகிறது விஷ்ணு சாஸ்திரநாம பாராயண் அந்த காலத்துலெல்லாம் ஊருக்குள்ளெல்லாம் கிராமங்கள்லாம் நோய் வந்துடுத்துன்னு சொன்னால் அந்த கிராமத்தை சுற்றி ஒருத்தர் விஷ்ணு சாஸ்திரநாம இருபத்தி நாலு மணி நேரம் சொல்லிகிட்டே இருப்பார் ஒருத்தர் மாத்திரம் இல்லை ஒரு ஒருத்தராக போகணும் முறை வச்சு பண்ணுவாங்க நாங்களாம் எங்கள் ஊரில் போயிருக்கோம் நானே போயிருக்கேன் சுற்றிகிட்டே இருக்கணும் முறை வச்சுடுவார் ஊரில் எல்லா இடத்துலையும் அம்மா போட்டிருக்கு எல்லாருக்கும் ஜூரம் வர்றது அப்படின்னு சொன்னால் அதுக்காக வேண்டி என்ன பண்ணுவான் எல்லாம் கோயிலில் கூப்பிட்டு ச அந்த சமூகத்தில் கூப்பிட்டு இந்த ஒரு வாரத்துக்கு விஷ்ணு சாஸ்திரம் பாராயணம் கிராமத்தில் பண்ணணும் எல்லாரும் அவரை எழுதிடுவான் நீ இத்தனை மணிக்கு வந்து பாராயணம் பண்ணிட்டு போயிடணும் இல்லை உனக்கு இந்த டைம் சரி வரலன்னா டைம் சொல் அத மணி நேரமும் ஊரை சுற்றி சொல்லிகிட்டே இருப்பான் விஷ்ணு சாஸ்திரம் நம்ம கல்ச்சர் பார்த்து வில்லேஜ் சொல்லிகிட்டே வருவோம் அதுக்கப்புறம் அது பூர்த்தி அன்னைக்கு ஒரு சகசர போஜனம் கூட வைப்போம் சில சமயம் ஆயிரம் பேருக்கு சாப்பாடு வரவனுக்கெல்லாம் எல்லாருக்கும் கால் அலம்பி கால் அனுப்புறதுக்குன்னே ஒரு பத்து குடியர் இருப்பாள் நின்று வரவாழையெல்லாம் கால் அலம்பி உள்ள அனுப்பிச்சுட்டே இருப்பாள் எங்கேயோ போயிட்டு தந்த கல்ச்சர்லாம் காணும் பத்து தம்பதிகள் வெளியில் நிற்பா ஒரு நூறு பேருக்கு அவள் காலை நம்புறதான் வேலை பரவாயில்லாம் நமோஸ்து நாய் சகசிரமூர்த்தே சகசிரபாதாக்ஷிஷர் ஒரு பாகவே சகசிர தண்ணி விடுவார் இவர் ஹஸ்பண்ட் வந்து காலை தேய்ச்சி விடுவார் உள்ளே போய்விடுவார் ஒரு மாமா தொடச்சுட்டே இருப்பார் இங்கே உட்காந்துட்டு இன்னொருத்தர் அங்கே சந்தன இன்னொருத்தர் குங்கும் வைப்பார் ஒருத்தர் துளசியை போடுவார் உட்காத்தி வைப்பார் இலையை போடுவார் ஸ்லோகம் சொல்லி அங்கேயும் விஷ்ணு சஹசிர பார்த்து நடந்துகிட்டே இருக்கும் எல்லாம் கண்ணால் பார்த்துருக்கோம் பாவனானி பாவனானின்னா பாபக்ஷய காரிணி பாபக்ஷய கராணி பாபக்ஷய கராணி அது என்னது தர்ம ரகசியாணி தர்ம ரகசியங்கள்லாம் நிறைய இருக்குது எந்தெந்த இடத்துல மாறும் சில இடத்துல தர்மம் விசேஷ தர்மத்துக்குள்ளேயும் விசேஷ தர்மங்கள்லாம் வரும் அதான் சாமானிய தர்ம விசேஷ தர்ம சேஷர்ம விஷேஷசமானமா போயிண்டே இருக்கும் சட்டிலிட்டுக்கு எண்டே கிடையாது அதனால தான் உபனிஷத் சொல்லிடுத்து அது எதி கர்மவிச்சிகிவா விற்றவிச்சிகிவா சார் திறமணாசம்மரிஷிணுத்தயுத்தா காமாச யதா தே தத்ரவர்த்தேரன் ததா தத்ரவர்த்தேதாக என்ன அர்த்தம்னா அப்பப்போ இந்த தர்மத்தில் கர்மத்துல எல்லாம் சந்தேகம் வரும் அப்படி சந்தேகம் வந்ததுன்னா அந்த தர்ம நிர்ணயம் பண்ணுறதுக்குன்னு ஒரு லட்சணம் சொல்கிறார் இவன் தான் தர்மம் சொல்லணுங்கிறார் எல்லாரும் இஷ்டத்துக்கு தர்மத்தை நிர்ணயம் பண்ணிட முடியாது அந்த தர்ம சபைன்னு ஒன்று இருக்கும் ஊரில் அந்த காலத்தில் சாவடியெலாம் அதுக்கு தான் வச்சது அங்கே விருப்பு விருப்பம் இல்லாமல் சொல்லணும் அதே பணக்காரன் ஏழை படித்தமோ படிக்காமலாம் பார்க்கக்கூடாது விருப்ப வெறுப்புலாம் அவங்க இருக்கிற ஆள் சொல்லியாகணும் அப்படி சொன்ன விருப்ப வெறுப்போட சொன்னார்னால் அவருக்கு நரகந்தான் அதை உபநிஷத்தே அழகாக சொல்லுது ஏ தற்ற பிராமணாக எப்படின்னு பிராமணாக சம்மரிஷினாக யுக்தா ஆயுக்தாக அலூட்சாக தர்ம இந்த கண்டிஷன் இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறவன்ட்டு தான் போய் நீ தர்மத்தை கேட்கணும் விருப்ப வெறுப்போடு இருக்கிறவன்ட்ட போய் கேட்கக்கூடாது யாராக இருந்தாலும் சரி தைரியமாக தர்மத்தை சொல்லணும் ஆஹா ச தர்ம தர்ம ரகசியாணிச்ச இதுக்கு இன்னும் சில கமெண்ட்ரிலாம் இருக்குது நான் பார்த்துன்ட்ருக்கேன் அப்புறம் விசேஷமாக எங்கே தேவைப்படுறதோ சொல்கிறேன் சர்வசஹான சர்வப்பிரக்காரை எந்தெந்த கோணத்துலாம் இப்போ அதுதான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு எங்கிறது எங்கே போகிறோம் பாருங்க ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேர்லாம் ரொம்ப ஹை லெவலில் போயின்ட்டுருக்கு நிறைய பேருக்கு ஜாப்பு போக போகிறது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது அந்த கார் வந்து தானே டிரைவர் இல்லாமல் ஓட்ட போகிறது அது ரோட்டில் வரக்கூடிய எல்லா சுச்சுவேஷனையும் அவன் பிளான் பண்ணணும் ப்ரோக்ராம் பண்ணணும் அதுதான் தர்ம ரகசியம் இது மாதிரிலாம் வரும் இப்போ வந்து கேட்பான் எங்கள் எங்கள் அப்பாவும் அப்பாவும் இறந்து போய் மூணாவது நாள் அம்மா போயிட்டான்னு வச்சுங்கோ எப்படி ரிச்சுவலை பண்ணுறது அப்பாவுக்கு பண்ணணுமா அம்மாவுக்கு பண்ணணுமா கேள்வி வந்துடுமே ஒரே நேரத்தில் ரெண்டு பேரும் போயிட்டான் மூணு நாள் நாலு நாளைக்குள்ளே போயிட்டான் இந்த ரிச்சுவலை பண்ணி நாலு நாள் பண்ணின்னு இருக்கேன் இன்னும் பதிஞ்சு பதி நாள் இருக்குது இது இது அவர் போயிட்டார்னு சொன்னால் அந்த ரிச்சுவலை நான் எப்படி பண்ணுறது ரெண்டையும் சேர்த்து எப்படி பண்ணுறது எல்லாம் கேள்வி இதில் ஸ்ரத்தை இருந்தால் இல்லாட்டி என்னென்ன போயா போட்டு போடணுன்னு இவன் போய் சீட்டாட போயிடுவான் அப்போ அந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் வரும் அடிக்கடி இங்கே அப்படி தான் வரும் திடீர்னு வந்து இன்றைக்கி வியாழக்கிழமையாகவும் இருக்குது விநாயக சதுர்த்தியாகவும் இருக்குது எப்படி சுவாமி விளக்கு வேற அன்னைக்கு கடைசி வியாழக்கிழமைங்கிறான் கடைசி வியாழக்கிழமை விநாயக சதுர்த்தி சாத்துர்மாசியம் எல்லாம் வரும்போது சுவாமிஜி பூஜையை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்போ நான் அது தீர்மானம் பண்ணி நான் சொல்லணும் இதுதான் தர்மம் வெறும் மொட்டையாக தர்மம்னு சொன்னால் போகிறாது தர்மத்தை கடைப்பிடிக்கிற போது நிறைய சங்கடம் வரும் அதுக்கு பேர் தான் தர்ம சங்கடம்னு பேர் எது கரெக்டான தர்மம்னு தீர்மானம் பண்ண முடியாது அப்போ நான் சொல்கிறது நீ கேட்கணும்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறது எனக்கு வே செகண்ட் ஒப்பீனியன் கேட்கட்டுமான்னா அப்போ உனக்கு எம்பேல ஸ்ரத்தை குறைஞ்சி போயிடுதுன்னு அர்த்தம் ஆ செகண்ட் ஒப்பீனியன் கேட்கணும் நானே கேட்டு சொல்கிறேன் நீ உங்களுக்கு மு உங்களுக்கு முழுசாக தெரியும் என் பேரில் முழு ஸ்ரத்தே இருக்கணும் இங்கெல்லாம் பக்கத்தில் கிராமத்து ஜனங்கள்லாம் இருக்காங்க சாமி நீங்கள் சனிக்கிழமைக்கு ராகு காலத்தில் பண்ணுங்க கூட நாங்கள் பண்ணிவிடுவோம் எங்களுக்கு நீங்கள் சொல்கிறது முக்கியம் இப்படிலாம் ஆள் இருக்காங்க இங்கே பக்கத்தில் கிராமத்தில் ஜனங்கள்லாம் இருக்காங்க சாமி சொல்லிட்டாருப்பா அந்த புண்ணிய பாபங்கள்லாம் சாமியை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி பண்ணிவிடுவாங்க அந்த ஸ்ரத்தை வேணும் சந்தேகம் வரக்கூடாது ஆஹா தர்ம ரகசியாணி பாவனானிச்சா அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளேயே நுணுக்கங்கள்லாம் இருக்குது இந்த தர்ம அதாவது ஒழுக்கமாக வாழ்கிறது கஷ்டமாக ஒழுக்கம் இல்லாமல் வாழ்கிறது க பார்த்தா யோசித்து நிறைய பார்க்கணும் ஒழுக்கமாக வாழ்கிறது சுலபம் ரொம்ப கவனித்து பார்த்தா ஒழுக்கமாக வாழ்கிறது சுலபம் அக்கிரமம் பண்ணால் தான் கன்ஃபியூஷன் எங்கே எந்த அக்கிரமத்தை எப்படி பண்ணணும்னு தெரியாது கொஞ்ச நாள் எல்லாம் மறந்து போயிடும் அதில் தர்ம ரகசியானி சங்கராஜர் அது சர்வசா சோ மெனி மெத்தட்ஸ் சர்வ பிரகாரை ஷ்ருவா தொடர்ந்து அடுத்த வர் அடுத்த வாரம் பார்க்கலாம் ஆக ஸ்ருத்வா தர்மான் அசேஷேணங்கிறதுக்கு அசேஷேண தர்மான் ஸ்ருத்வா சர்வ பாவனானிச்ச சர்வச்ருவா அப்படின்னு ரெண்டு ஸ்ருத்வா போடணும் தொடர்ந்து அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபவிஷ்ணும் மகேஸ்வரம் அநேக ரூபைத்தியாந்தம் நமா பருஷோத்தமம் வனிதீஷாங்கீச்சனா விணு வாசுதவா ஹரி ஓம் ஆதிகருநீ